நேற்றிரவு என்ன தோன்றி என் தொழுகையை கெடுக்க முயன்றது அதை பிடிப்பதற்கான சக்தியை இறைவன் எனக்கு வழங்கினான் காலையில் நீங்கள் அனைவரும் அதை காண வேண்டும் என இந்த பள்ளிவாசலில் உள்ள ஒரு தூணில் அதை கட்டி வைக்க எண்ணினேன் இறைவா எனக்கு பின் வேறு எவருக்கும் நீ வழங்காத ஒரு ஆசியை எனக்கு வழங்குவாயாக என்ற என் சகோதரர் சுலைமான் அலிசலாம் அவர்களின் பிரார்த்தனை எனக்கு நினைவு வந்ததால் அதை விரட்டி அடித்து விட்டேன் இதை அபூஹுரேரில் ஆகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குறிப்பு மேற்கூறப்பட்ட சுலைமான் அலிசலாம் அவர்களின் துவா முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் வசனத்தில் உள்ளது